அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளில தேசிய மாணுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நிதானமும் பொறுமையும் டால்ஸ்டாயினுடைய உருவக கதை ஒன்று உண்டு ஒரு குப்பை மேட்டின் மீது இரண்டு சேவல்கள் சண்டையிட்டு ஒன்றை ஒன்று தாக்கியும் பரந்தும் அவை கொத்திக் வலிமையான சேவல் அந்த இன்னொரு சேவலை துரத்தி அடித்தது உடனே பல கோழிகள் ஒன்று சேர்ந்து அதை சுற்றி வெற்றி பெற்ற சேவலை பாராட்ட ஆரம்பித்தன அந்த சேவலுக்கு கர்வம் ஏற்பட்டது தன் பலம் அடுத்த தெருவில் இருப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று எண்ணியது உயர பறந்து வீட்டின் கூரையின் மீது அமர்ந்து தன் இறக்கைகளை அடித்தது என்னை பாருங்கள் நான் தான் வெற்றி பெற்ற சேவல் எனக்கு ஈடாக வலிமை உள்ள சேவல் வேறு எங்கேயாவது இருக்கிறதா என்று கொக்கரித்தது அப்போது அந்த வழியையே பறந்து வந்து கொண்டிருந்த மிகப்பெரிய கழுகு ஒன்று அதை தன் கூறிய நகங்களால் குத்தி கிழித்து மேலே தூக்கிச் சென்றது ஆம் வெற்றி பெறுகின்ற போது நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் செல்வம் சேருகின்ற நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் வெற்றி கொஞ்சம் பிசகினால் நமக்கு ஆணவத்தையும் மமதையையும் ஏற்படுத்திவிடும் ஆகவே வெற்றியில் நிதானமும் முன்னேறும்போது பொறுமையும் நம் வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துவோம் நன்றி